வணக்கம் நெற்றினையின் கவிக்கதமும் நிகழ்ச்சிக்காக திருச்சியிலிருந்து ஐஸ்வர்யா ராஜேஷ்கவிதையின் தலைப்பு விவசாயம் சாயம் பூசி மானிட வாழ்க்கையில் மகிழ்வின்றி அடிமையாகிறோம் மனமின்றி வேலையின் மூலியும் விடை வினாவிற்கு விளக்கம் அளித்து விரட்டி கொண்டிருக்கிறோம் ஒரு பிடி உணவிற்காக விஞ்ஞானம் வளர்ந்தாலும் இசைக்கலகையே உண்ண முடியாது தேடலை மூழ்கினாலும் தேடியதையெல்லாம் புசிக்க முடியாது கல்வியில் கடல் கடந்தாலும் கற்றதை கடித்து பசியார முடியாது புது உலகமே படைத்தாலும் அவதரிக்க முடியாது மனிதா போதும் என்று பொன் வாத்தியை போஜனம் தவிர வேறெதுவும் முடியாது போர்க்களத்தையே நீ புரட்டி போட்டாலும் வானத்தையே வளைத்து போட்டாலும் வயலின்றி வாழ்க்கை ஏது உணவின்றி உழைப்பின் உண்ணதும் ஏது விவசாயத்தை நம் மனித வாழ்க்கையை கண்டு கொள்ளாமல் விட்ட காரியத்தை களையெடுத்த உழவனை காக்க மறந்தால் காவு கொடுத்ததாகிவிடும் மனித வாழ்க்கையை விவசாயம் காப்போம் விவசாயியை காப்போம்